வணக்கம் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் காரைக்குடி அழகப்பா அகாடமி பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் விஜயகரி நேற்றைய பொதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று குடியரசுத் தலைவர் பிரதமரை எந்த சட்டப்பிரிவின்படி நியமிக்கிறார் பதில் எழுபத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு இரண்டு இந்திய பிரதமர் பாகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதான நிஷான் இ பாகிஸ்தான் விருதை பெற்றுள்ளார் பதில் மொரார்ஜி தேசாய் மூன்று ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவின் பழைய பெயர் என்ன பதில் இம்ப்ரேயர் வங்கி இனி இன்றைய பதறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஃபீஃபா அமைப்பின் ஆண்கள் பிரிவிற்கான சிறந்த வீரர் யார் இரண்டு அன்ஷு மாலிக் என்பவர் ஏந்த விளையாட்டைச் சேர்ந்தவர் மூன்று இந்தியாவின் எட்டாவது ஹைட்ரோ கார்பன் உற்பத்திக்கு தளமானது சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது நன்றி